அமரிபனு அவர்கள் தன் பாட்டார் வழியாக அறிவிக்கின்றார்கள் நபிசல்லு அலிஹிவசல்ல நின்ற வாரம் உட்கார்ந்த வாரம் அருந்துவார்கள் திருமிதி ஒன்று எட்டு எட்டு மூன்று இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள்